நாட்டினை நேயர்களுக்கு வணக்கம் சமையல் சமையல் பகுதிக்காக உங்கள் அளமீடு செய்ய போகிறது கொல்லு சேவை செய்ய தேவையான பொருட்கள் கொல்லு சேமியா ஒரு கப் கேரட் ஒன்று கொடுமளகாய் ஒன்று பத்தானிக் கால் கப் கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஸ்பூன் காஞ்சி மிளகாய் மூணு உப்பு ருசி எண்ணெய் மூணு ஸ்பூன் செய்முறை முதல்ல கொல்ல வந்து ஒரு மூணு நாலு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவோம் அது ஊரட்டும் அதுக்குள்ளே காயெல்லாம் பொடியாக நறுக்கிக்கலாம் கேரட் துரிக்கவும் குடமிளகாய் கட் பண்ணிடலாம் பட்டாணி எடுத்து வச்சுருவோம் இந்த ஊரி ந எடுத்து வடிச்சுட்டு இட்லி பாத்திரத்தில் இல்லை ஸ்டீமர் நம்ம எண்ணெய் வச்சுருக்கோமோ அதில் வச்சு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் ஸ்டீமில் வேக வச்சு எடுத்துருவோம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் மூணு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெய் காய்ஞ்சதும் கடுகு போட்டுடலாம் கடுகு பறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு போட்டு வறுத்துடலாம் காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டுடுவோம் மூணு காஞ்சி மிளகாய் கிள்ளி போட்டு கருவேப்பில போட்டு பொறிஞ்சதும் இந்த காயெல்லாம் போட்டு நம்ம வதக்கலாம் நல்லா வதக்கலாம் காய நமக்கு நான் ஒன்று ஒன்று சொல்லியிருக்கேன் நமக்கு காய இது ரொம்ப பிடிக்குமோ அதை நிறைய போட்டு கூட நீங்கள் காய் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம் வெஜிடபிள்ஸ் நமக்கு என்ன காய் பிடிக்குமோ சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கிட்டு உப்பு ருசிக்கேத்த மாதிரி அந்த சேவைக்கும் சேர்த்து உப்பு நீ போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா காய் வதங்கின உடனே அந்த ஆவியில் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த சேமியாவை எடுத்து விறகு சேமியாவை இதில் கலந்து விட்டோம்லாம் கலந்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கலறி ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இறக்கிட்டோம்னா சுப்பா டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கொல்லு சேவை தயார் ட்ரை பண்ணி பாருங்க உறவுகளை மீண்டும் சந்திப்போம்